ி அந்தராய்தாந்தபனமிய வைபவம் தம் நரம் வபுஷி கஜரம் முகே மன்மே கிமா तस्मै श्री मूर्ति भेद குருபிரணு மகேஸ்வரம் தமரவே நோருராத் மூதவிமூர் நம ய வம்சி ஆய மமாணச்சுஸ்ோத்திரமோலிரிச்ச सर्वम ब्रह्म निराकु मा मराकोद निराकणमस्व निराकण मेस्दा निरतेय उपनिषत्सु धर्मा सन्त ते मयि शांति ओं शा मुदल शातिपाठ பிரம்மவித்யக்கு என்னென்ன பிரதிபந்தம் இருக்கோ அந்த பிரதிபந்தத்தை எல்லாம் நிவிற்த்தி பண்றதுக்கு இருக்கிற பிரார்த்தனை பண்ணி நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா அங்கங்களும் நமக்கு ஒத்துழைக்கணும் வாணகா சக்ஷு ஸ்ரோத்திரம் முக்கியமாக இதனால் எடுத்துட்டுது வாக்கனால வரக்கூடிய பிரதிபந்தம் தபஸ் வாக்கால தபஸ் பண்ணணும் ஸ்ரோத்திரத்தால தபஸ் பண்றது வாக்கால தபஸ் பண்றது மௌனம் ஜபம் ஸ்ரோத்ரத்தால தபஸ் பண்றது சத் சங்கத்தில் கேட்கக்கூடிய வேதாந்த ஸ்ரவணம் பிராணனால பண்ற தபஸ் பிரம்மச்சரியம் ஆகார நியந்திரணம் நித் நியத்திரணம் சரீரத்தில் எல்லாத்தையும் தாளத்தில் வைக்கிறது இது எல்லாமே பிராணனோட மண்டலம் பிராணோபாசனை அதுதான் நம்ம நேற்றுக்கு கொஞ்சம் பார்த்தோம் சரியா இருக்கும் மந்திர ஜபம் எல்லாமே பிராணனைத்தான் தொடருது நம்ம ஒரு மந்திரத்தை நிரந்தரம் ஜபம் பண்ணிடுவோமானால் பிராணந்தான் தாளத்தில் ஓடுறது இந்த கங்கை இப்படி ஓடிண்டே இருக்கிறது இடத்துல போய் தடை பண்ணி நிறுத்தினா கட்டி கடக்க அதுதான் வியாதிக்கு முக்கிய காரணம் அதனால அந்த பிராணன் ஆகிற தேவதைய பிரார்த்தனை பண்றோம் அப்புறம் சக்ஷு ஸ்ரோத்ரம் கண்ணால காணக்கூடியதெல்லாம் தபஸ் பண்றோம் ஏன்னா நெகட்டிவா இருக்கிறதுலாம் நாமண்டரியா பார்க்காம இருக்கோம் அப்புறம் கண்ணை வந்து பகவத் விஷயத்துல நியோகம் பண்றோம் சாஸ்திர கிரந்தங்களை படிக்கிறதுங்கிறதுல நியோகம் பண்றோம் இல்லையா அந்தர்முகமா ஸ்வரூப விசாரம் பண்றதுல நியோகம் பண்றோம் ஆத்ம விசாரத்துல அப்படி கண்ணுக்கு இருக்கிற ஒரு தபஸ் அப்புறம் புராண சக்கு ஸ்ரோத்ரம் அதோ பலம் இந்திரியாணி சர்வாணி பலம் ஷரீரத்துக்கு இருக்கிற பலம் தபஸ் தபஸ் பண்றதுக்காக இருக்கிற எனர்ஜி மீதி என்னென்ன இந்திரியங்களை நாம் விட்டுருக்கோமோ அந்த இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு சர்வம் கலு இதம் பிரம்ம அப்படிங்கிற சாட்சா்காரத்தை கொடுக்கட்டும் இந்திரிய வேத்தியமாக பிரபஞ்சத்தை பூராவும் பரமாத்மஸ்வரூபமாக சர்வம் ஹலு இது அப்படின்னு சொல்றது காணக்கூடிய அமதம் புரஸ்திராத் உத்தரேண அத பிரசம் பிரம்மேதம் விஷ்வமிதம் வரிஷ்டம் இத காணக்கூடிய பிரம்மஸ்வரூபமே அப்படின்னு சுருவது அந்த சாட்சா்காரம் நமக்கு வரத்துக்கு சர்வேந்திரிய வியாபாரம் வழியாகவும் ஞானம் பிரவகிக்கணும் இந்திரியங்கள் வழியா ஞானம் ஓடிபடும் அதனால அந்த ஞானத்தை இந்திரிய வியாபாரங்கள் வழியாகவும் என்னென்ன காணப்படுறதோ கேட்கப்படுறதோ எல்லாமே பரமேஸ்வர ஸ்வரூபமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு சித்திக்கணும் அதுக்கு முதல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்குன்னு ஒத்துக்கிறதுக்கு இருக்கிற ஸ்ரத்தாசக்தி ஹிருத்துல அனுகிரகத்தினாலதான் சத்சங்கத்துல உட்காந்துருக்கோம் நாம அடைஞ்சுட்டோங்கிறதுக்கு இல்ல இல்லையா அது வந்து அந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்னு நாம வந்து ஹயத்துல எங்கேயோ அந்த ஸ்ரத்தா தேவத்தை நம்மள அனுகிரகம் பண்ணிருக்கா அதனால நம்ம வந்து அதை ஒத்துண்டு வந்திருக்கோம் அதை நிராகரணம் பண்ணாம இருக்கட்டும் நாம் வந்து நிஷேதம் பண்ணாமல் இருக்கட்டும் எங்கேயாவது தெரியாம எனக்குள்ள வந்து இதெல்லாம் சும்மா இதெல்லாம் இல்லை இதெல்லாம் வாஸ்தவம் இல்லை வாக்கால அசுத்தி ரூபத்தில் வரப்படாது மனசால எண்ண ரூபத்தில் வரப்படாது அப்படி நிஷேதம் பண்ணினவன் தன்னோடு வேரிலேயே நெருப்பு வைக்கிறான் அப்படிங்கிறது என்ன பிரம்மம் பிராமம்ங்கிறது வேறு அந்த கடையில போய் கத்தி வைக்கிறான் அவன் அதனால ஸ்ரத்த வந்து அதுல போய் நிஷேத ரூபமா விழுந்துடாம இருக்கட்டும் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் அப்புறம் பகவானோட எங்கிட்ட இருக்கிறது இருந்துட்டே இருக்கட்டும் என்னோட சக்தியால மட்டும் அவனை அடைய முடியாது அதுக்குதான் மாமா பிரம்ம அந்த பரமேஸ்வரன் எமே வைஷப்யா அவனே எனக்கு வந்து அவனை அடையறத்துக்கு இருக்கிற வழி காட்டி கொடுக்கட்டும் எனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும் அனுபவத்தை கொடுக்கட்டும் அப்படி சொல்லி ஆத்மனிஷ்ட ஆத்மஸ்வரூபத்தில் நிற்கக்கூடிய அந்த ஞானம் ஆத்ம ஜானம் ஆத்மனி நிறத்தை ஆத்மன் இங்க வந்து சதுர்த்தியாவே எடுத்துக்கணும் ஆத்மன் நிஷ்டா சித்தியர்த்தம் உபனிஷத்து என்னென்ன தர்மங்களை சொல்றதோதி உபதேசம் பண்ணினானோ தேர்மங்கள்லாம் என்ன வந்து சேரட்டும் ஓம் சாந்தி ஆதி பௌதிகம் அத்தியாத்மிகம் அதி தெய்வீகம் மூணு பிரதிபந்தங்களும் நீங்கட்டும் பாகவதத்துல நம்ம சொல்றோமே தாபத்திரைய உன்மூலனம் மூணு தாபங்களும் வெளியிலேருந்து வரக்கூடிய ட்ரபிள்ஸ் நம்ம பாடியிலேருந்து வரக்கூடிய ட்ரபிள்ஸ் நம்ம மனசுல இருந்து வரக்கூடிய ட்ரபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹையர் பிளேங்கல போற நமக்கு தெரியாத பீயிங்ஸ் எல்லாம் வந்து பிரதிபந்தம் பண்ணுவானோம் அதெல்லாம் இப்பவே நம்ம கல்பனை பண்ணிக்க வேண்டாம் இப்பவே ஏற்கனவே நமக்கு நிறைய இருக்கு நமக்கு தெரியாத தேவதைகளோ சித்தர்களோ கந்தர்வர்களோ வந்து பிரதிபந்தம் ஏகமேவ அீயம் நேகநாஸ்தி கிஞ்சன்கிற தத்துவ நிச்சயம் அந்த ஞானி எப்பவுமே ஏகாந்தத்திலேயே இருக்கான் அவனுக்கு அந்நியம் இருந்தா தானே அந்நியன் யாருமே வர முடியாது அகண்டகமான ராஜ்யம் அந்நியமான ஒரு பொருள் இல்லை அப்படி இருக்கிற அந்த நிஷ்ட அந்த நிஷ்டைக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த உபனிஷத் வந்து சாமவேத உபனிஷத் தளவகார பிராமணத்துல ஒன்பதாவது அத்தியாயம் அப்படின்னு பகவத் பாதால் பாஷ்யத்தில் சொல்ற நவமஸ் அத்தியாயசிய ஆரம்ப இந்த உபனிஷத் சொல்றதுக்கு முன்னாடி கர்மானி அசேஷத்தா பரிசமா கர்மத்தை பத்தி சொல்ல வேண்டதெல்லாம் பூர்த்தி பண்ணியாச்சு கர்மாவை பத்தி எல்லாம் இருக்கிறதெல்லாம் முடிச்சாச்சு விஷய ஆசையோடு கூட தான் ஜீவன் கர்மா பண்றான் கரோதி கர்மாணி சுகாய கர்மாணி கரோதி லோகா எல்லாரும் எதுக்கு கர்மா பண்றா சுகம் கிடைக்கணும் எதுக்கு கிடைக்கணும் அது கிடைக்கும் கர்மா பண்றா அதெல்லாம் வேதம் நிறைய கர்ம பெரிய இன்யூமரபிள் ரிச்சுவல்ஸ் சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு அதெல்லாம் பூர்த்தியாச்சு அப்படின்னா பூர்த்தி ஆச்சு கர்மா எப்ப பூர்த்தி ஆகும் கர்மா பலத்தில இருக்கிற ஆசை எப்ப போச்சோ அப்ப பூர்த்தி ஆகும் இல்லாமல் ஏதோ கிடைக்கணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் ஆசை எப்ப பூர்த்தியாச்சோ அந்த வைதிக கர்மாங்கள் எல்லாம் அங்க வந்து பூர்த்தியாச்சு சமஸ்த கர்மாசிரிய பிராணசிய உபாசனானி உத்தானி கர்மத்துக்கெல்லாம் ஆசிரியமா ஒரு சக்தி இருக்கு அதுக்கு பிராணன்னு பேரு நம்ம சொல்றோம் சொல்றது தான் இதுக்கு பூரா அந்த ஈஸ்வரனை உபாசனை பண்ணியாச்சு சித்தத்தை ஏகாகிரப்படுத்தியாச்சு சுத்தம் பண்ணியாச்சு இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு சர்வமேதத் யதோக்தம் கர்மாச்ச ஞானம் சமயக் அனுஷ்டிதம் ம் பதி கொஞ்சோண்டு நான் எல்லாம் ஆர்டர்ல வாழ்ந்தானால் அவனுக்குள்ள அந்த டிசைர்லாம் உள்ளேந்து வத்தி போயிடுறா சத்வசுத்தி வருமா அப்படின்னு சத்வசுத்தி என்ன அப்படின்னா நேற்று நான் சொன்னேன்னு பிரம்மஜித்யாசம் சங்கத்தில் ஒரு ஈடுபாடு வரும் ஒரு ஹையர் பொருளை பத்தி இருக்கிற இன்டிமேஷன் வரும் மெசேஜ் எங்கேருந்தோ ஹையர் பிளெயின்ல இருந்து வரும் ஒரு ஒரு இங்கிலீஷ் பாய்ட் எழுதினார் அவரோட பாய்டிக்கேக்கே பேர் என்ன இன்டிமேஷன் ஆப் இமோர்டாலிட்டி அப்ப எப்படி எழுதினார் தெரியல கேப்ஷனே அழகு எங்கோ வந்து அமிர்தமான ஒரு பொருளை பத்தி இருக்கிற ஒரு மெசேஜ் கிடைக்க மரணம் இல்லாத ஒரு நிலை இருக்கு இல்லையா ஸ்வேதாஸ்வதர உபனிஷ்வந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராக நிலையை அடையக்கூடியவர்களே அடையறதுக்கு அதிகாரம் உள்ளவர்களே ஸ்ரீன்வந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராக ஆயே தாமி திவ்யானி தஸ்து இந்த லோகத்தில் இல்ல தேவலோகத்தில் இருக்கிறவா எல்லாமும் வரட்டும் யாரு சொல்றார் ரிஷி சொல்றார் அவருக்கு என்னத்தினால் அவரு கூப்பிடுறார் வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம் அந்த வேத பிரதிபாத்தியனான புருஷனை பரமேஸ்வரனை நான் தெரிஞ்சின்றிருக்கேன் ஆதினம் தமசாத் இருளுக்கு இருக்கவே முடியாத விதத்தில் உள்ள ஆத்மா சூரியனை போல பிரகாசிக்கிறது சூரியம் அந்த சத்தியம் ஹிரதயத்துக்குள்ள பிரகாசிக்கிறது அந்த சத்தியத்தை அனுபவிச்சிருக்கேன் அத உள்ள வச்சு ரிஷியால இருக்க முடியலை கருணை அவர் கூப்பிடுறார் தேவதகள்லாம் வரட்டும் கூப்பிடுறார் இந்த ஒரு பாட்டு சொல்லுவேன் எப்போ சேரவாடும் ஜகத்தீரே காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் விட்டா அப்படியே தமிழுக்கு போகப்படுறாரு உபனிஷத்து அப்போ எல்லாரையும் கூப்பிடுறார் ஸ்ருதி உபனிஷத் வந்துவந்த விஸ்வே அமிர்தசிய புத்திராக அப்ப அந்த மாதிரி இங்க அந்த அமிர்தத்துவம் இருக்கு அப்படின்னு தெரிய வரது சித்தத்துல அப்ப அந்த ரிஷிகள்லாம் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் வாங்கிக்க ஆளும் இருக்கணுமே கடை திறந்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு பாண்டிருக்கேன் அந்த சத்தியத்தை தேடுற ஒரு விளைவு ஜிக்னாசான் பேரு பாகவதம் தொடங்கறதே சொன்னார் கர்மா எல்லாம் எங்க போய் முடியாது தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூணு புருஷார்த்தம் கரெக்டா பண்ணினான்னால் காமம்தான் இவனுக்குள்ள தோஷம் ஆசை அதை அதை சாதிச்சுக்கிறதுக்கு இவனுக்கு அர்த்தம் பணம் இது ரெண்டும் லோகத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்காம எல்லாருக்கும் இருக்கு இதை தர்மத்தால பியூரிஃபை பண்ணி எடுத்தானால் சித்தம் சுத்தமாகும் இதை நிஷேதம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஒரு சாமானத்தை கொண்டு வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது நிஷேதம் பண்ண முடியாது தர்மத்தால அதை டிஸ்டில் பண்ணி எடுத்தானால் சத்துவ குணம் சுத்தமாகும் சத்வகுண சுத்தமாச்சுன்னு எப்படி தெரியும் சித்தம் சுத்தமாயிடுதானா தத்துவ ஜிஜாசா வந்துடும் ஜீவச தத்துவஜிசா மற்ற கர்மங்களுக்கு எல்லாம் வேற ஒரு பொருளும் கிடையாது என்னது உள்ள வந்து ஆத்ம விசாரம் பண்றதுக்கு இருக்கிற ஆசையை கொண்டு வரும் யாருமே சொல்லிக் கொடுக்காம ரொம்ப பியூர் ஆயிடுதானா யாரும் சொல்லிக் கொடுக்காம வெளியில ஒரு குரு இல்லாம புஸ்தகம் இல்லாம ஒரு வெங்கட்ராமன் ஒரு பையன் மதுரையில் யாரும் சொல்லிக் கொடுக்காம இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சிருந்து வேதாத்தியனம் கூட பண்ணிருக்காரா எவ்வளவு படிச்சிருக்காரு ஒண்ணும் தெரியாது நமக்கு ஏதோ புருஷ சுத்தன் ருத்ரன் ஜமகம் படிச்சிருக்கார்க்கும் கூட பகவான் ஒன்னும் சொல்லல ஏதோ படிச்சிருந்தார் அப்படி இருந்தவருக்கு இருந்த இருப்புல எனக்கு மரணம் வந்துடுத்து அப்படின்னு தோன்றது இல்லையா இதுல நமக்கு தான் தோன்றது நமக்கு ஒன்றும் வரமாட்டேங்கிறது அவருக்கு மட்டும் மரணம் வந்துடுத்து அப்படின்னு தோன்றது தோனினாக்கா பயந்துக்க வேண்டாமோ பயம் இருக்கு ஒரு பொருள் மாதிரி அந்த பயத்தை உபயோகப்படுத்தின்னு யாருக்கு மரணம் இறந்து போகக்கூடியவன் யாரு இந்த சரீரம் இறந்து போயிடுறது இந்த சரீரத்தை ஸ்மசானத்துல போய் எரிச்சுட போறா அப்ப இந்த சரீரம் நான் அல்ல இதுக்குள்ள இருந்து அந்நியமாக நான் நான் நான் ஏதோ ஒண்ணு பிரகாசிக்கிறது அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு எது உபநிஷத்தோட ஹிருதயமோ அதுக்குள்ள போயிட்டோம் அது எப்படி முடிஞ்சது சத்வசு சத்வசு இருந்தால் ஸ்ரவணம் பண்ற ஞானம் இருக்கு அப்படியே பிரகாஷிச்சுடே நிற்கும் அஸ்கலிதாமதி இங்கிருந்து போனாலும் சத்சங்கம் முடிஞ்சு போனாலும் நீங்க எங்க போனாலும் அப்படி ஜொலிச்சுண்டே இருக்கும் இந்த சத்துவம்ங்கிறது தான் பெட்ரோல் எியத்துவகுணம் தான் அந்த சத்துவசு இருந்து அப்படியே நிறுத்தின் அந்த அனுபவத்தை சத்துவசு இல்லையானால் என்ன பண்ணுவோம் இல்லையானால் கேட்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சர் மாதிரி வரும் தமோ குணமாக இருந்ததானா கேட்கறதே தூங்கி போயிடுவோம் ரஜோ குணம் இருந்ததானா கேக்கறதேஷன் அங்கே செப்பரேட் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஓடி சத்வசு வந்து அப்படியே அனுபவத்தை கொண்டு போய் அதவணம் பண்ற சந்தர்ப்பத்திலேயே அந்த பண்றவன் யாரோ அவனோட ஸ்வரூபம் தானே உபனிஷத் பிரதிபாத்தியமான விஷயம் அங்க ஏன் சித்தம் பாயமாட்டேங்கிறது ஏதோ தடை இருக்கு என்ன தடை சத்துவகுணம் இல்லை அப்ப அந்த சத்துவசு எப்படி வரும் திருப்பி உபனிஷத் நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் உண்டாக்குற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆஹார சுத்தவோ சத்வசு ஆஹார சுத்தவோ சத்வசுத்தி ஆஹாரம் சுத்தமான சத்வகுணம் சுத்தமாகும் சாப்பிடுற அன்னம்தான் உள்ள போய் மனசா மாறுறது அதனால அன்னத்தை வந்து உபாசனை பண்ணு அப்படின்னது ஸ்ருதி அன்னத்த உபாசன பண்ணினா தான் பிராணம் சரியாகும் அண்ணேன பிராணா அதனால என்ன மாதிரி அன்னம் உள்ள போறதோ அது மாதிரி பிராணம் எந்த விறகு வைக்கிறோமோ அதுதான் அக்னி புரிஞ்சுதா அதனால இந்த விறகாலதான் சமையல் பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தா இந்த வர விறகாலதான் யஜ்நம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம இப்போ பெட்ரோலியம் கேஸ் உபயோகப்படுத்துறதுனால நம்மளும் மோட்டர் பைக்குக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரே பியூவல்ல ஓடிக்கும் அதே பியூவல் தான் என்டர் பண்றது அந்த பாத்திரத்தில் என்டர் பண்ணி அரிசியில் என்டர் பண்ணி சாதத்தில் என்டர் பண்ணி நமக்குள்ளையும் வந்து அந்த வெஹிக்கிளோட நேச்சர்லாம் நமக்கு வந்துடும் அப்போ ரொம்ப பிரான்யம் அசுத்தி வந்து ஆஹார சுத்தூ ர பகவான் கூட ஆத்ம விசாரத்துக்கு எப்படி சாதிக்கும் அப்படின்னு கேக்குற போது மந்திர ஜபம் மனசை ஏகாகிரப்படுத்துறது ரூபத்தியானம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விட சாத்விகமான மித ஆகார நிஷ்டையினால சத்துவகுணம் ஆத்ம விசாரத்துக்கு அனுகூலம் சித்திக்கும் ஆனுகூல்யம் சித்திக்கும் அப்படின்னா அப்படின்னா ஆகார சுத்தி ரொம்ப பிராமுக்கிய ஆகாரம் வந்து மிதமாக சுத்தமாக இருந்ததானால் நம்ம சரீரத்தில் இருக்கிற தாது சுத்தமாகும் நான் யார் விசாரம் பண்ண முடியும் அப்ப நான் என்னதே என்னோட நான்குற ஸ்பூர்த்தி பிடிபடும் இல்லாட்டா எல்லாரும் ஒன்னும் கிடைக்க மாட்டேங்கிற கிடைக்க மாட்டேங்கிறது என்னக்கா சாப்பாட்டு பொங்கல் இட்லி எல்லாம் வழியில போய் உட்காந்து தேவயானம் துறக்க மாட்டேங்க அப்போ அன்னத்தை உபாசனை பண்ணினா இப்படி பண்ணி சித்தம் சுத்தம் ஆயிடுதானா அந்த சுத்தமான சித்தத்துல ஆத்ம ஜானம் பிரகாசிக்கும் வெளியில அலைஞ்சி இருக்கிற மனச உள்ள திருப்பி விடுற சக்திக்கு தான் சத்வகுணம் வெளியில மனசு போயிட்டு இருக்கிறது உள்ள திருப்பி விடுறதுதான் சத்வகுணம் இத சொல்லி நாம உபனிஷத்துக்கு பிரவேசம் பண்ணுவோம் உபனிஷத் சொல்லக்கூடிய ஆத்ம ஜானத்தினால என்ன பிரயோஜனம் தரத்தி சோகம் ஆத்மவித் யார் ஆத்மாவை தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் சோகத்தை தாண்டி விடுறான் தத்த கோ மோகா கஷோகா மோகம் போயிடுதான் சோகம் போயிடுதான் சத் சங்கே நிசங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம் யாரு சொன்னா உம் அது நிர்மோகத்துவே நிஷல தத்துவம் நிஷலதத்துவே ஜீவன் முக்தி நிர்மோகத்துவம் அந்த மோகம்ங்கிறது சத்சங்கத்தோட பிரயோஜனமே என்ன மோகத்தை நீக்கம் பண்றோம் அவித்திய நீக்கம் பண்றோம் அஜானத்தை நீக்கம் பண்றோம் அந்த அஜ்யான நீக்கம் பண்ணப்பட்டு தானால் நிர்மோகத்துவே நிஷல தத்துவம் அவித்ய போயிடுதானா மனசு சாந்தமாயிடுவோம் மனசுக்கு அலையறதுக்கு இடமே இல்லை எங்க அலைஞ்சாலும் ஆத்மா தான் இருக்கு எத்திர எத்திர மனோ யாதி பிரம்மணம் மனசு எங்க அரைஞ்சாலும் அங்க பிரம்ம்தான் இருக்கு ஆத்மா தான் இருக்கு பரமேஸ்வரம் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த நிலையில மனசு எங்க அலைய முடியும் அதோட மூமெண்ட் கூட இட் எ மூவ்மெண்ட் இன் ட்ரூத் செல்ஃப் அதனால எல்லாமே ஆத்மஸ்வரூபமாவே அதுக்கு தெரியும் திருஷ்டாதிருஷ்டோ பாக்கியோ பார்த்ததுலயும் இனி பார்க்க போற விஷயத்திலே வைராக்கியம் வந்துருத்தாம இந்த குரு விட்ட போய் எனக்கு ஆத்ம தத்துவம் உபதேசம் பண்ணு கேட்கறேன் ஜாகிரதையா இருக்கும் நம்ம உபநிஷத்தில் என்டர் பண்ண போறோம் எப்ப போய் இவன் குரு பிரச்சனைக்கு ஒரு புது ஒரு இன்சைட் இன்சைட்னாக்கா இத்தனை நாளா இவன் சம்சாரத்துல லோகத்துல என்ன பண்ணிருக்கான் கூலி வேலை பண்ணிட்டு இருந்திருக்கான் பண்ணறது அடையிறது பண்ணறது அடையிறது பண்ணறது அடையிறது இதுதான் இவனுக்கு தெரியும் அதனாலதான் வேதாந்தத்துக்கு வந்தாலும் நம்ம இதே கொஸ்டின் அதுவா முதல்ல போட்டுவான் ஹவுத்துக்கு வேதாந்த சிரவண சபையில என்ட்ரியே கிடையாது வை கிடையாது இதுக்கெல்லாம் இந்த கொஸ்டின் எல்லாம் இங்க கொண்டு வரவே முடியாது இந்த கொஸ்டின் உனக்கு எப்ப தெரியறதோ அப்பதான் குரு முகத்திலேருந்து அதிகாரம் என்னக்கா நாங்க வந்து வரக்கூடிய ஒரு நிலைய பத்தியோ ஒரு வஸ்துவை பத்தியோ பேசல நித்தியமான வஸ்துவை பத்தி பேசியம் சத்தியம்னா என்னது எது எந்த காலத்திலையும் மாறுபடாம இருக்குமோ அது சத்தியம் எப்பவும் இருக்கிறது அதுக்கு சத்தியங்க